நான் பருவ வயதை நெருங்கிக் கொண்டிருந்தேன் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அலிக வசல்லம் அவர்கள் மினாவில் தடுப்பு எதையும் முன்னோக்காதவர்களாக திறந்த வெளியில் தொழுது கொண்டிருந்தார்கள் கழுதையை மேய்விட்டு விட்டு தொழுவோரின் வரிசையினூடே கடந்து சென்று ஒரு வரிசையில் நானும் புகுந்து கொண்டேன் எனது அந்த செயலை யாரும் ஆட்சேபிக்கவில்லை